ிாத்தய தோத்தேத்தைக்கணாயமே நமதித்தமியம் நதானயாஸ்வோப் சனம் புருஷோமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி அருளுகின்ற நேரத்தில் விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணி அர்ஜுனன் ரொம்ப ஆச்சரியத்தோடு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பகவானிடத்தில் வெளிப்படுத்துகிறான் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் தோம் அழியாத உன்னை தொம் அப்படின்னா நீ அர்த்தம் அக்ஷரம் அக்ஷரம்னா அழியாத பொருள் அழியாத மாறாத நிலையான தத்துவம் அப்படின்னு அர்த்தம் பரமம் பரமம்னா எல்லாவற்றுக்கும் மேலானவன் வேதித்தவ்யம் வேதித்தவ்யம்னா அறியப்பட வேண்டியவனாக இருக்கிறாய் வாழ்க்கையில் முழுமையான உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் விரும்புகின்றவர்களால் நீ அறியப்பட வேண்டியவனாக இருக்கிறாய் நீ அழியாதவன் மேலானவன் என்று அறியப்பட வேண்டியவனாய் இருக்கிறாய் தொம் அசிய விஸ்வசிய பரம் நீ இந்த பிரபஞ்சத்திற்கு மேலான காரணமாக விளங்குகிறாய் உன்னை சார்ந்தே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது தண்ணீரை சார்ந்து கடல் இயங்கிக் கொண்டிருப்பதைப் போல இறைவனை சார்ந்தே இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆகவே அசிய விஸ்வசிய பரம் நிதானம் நிதானம்னு சொன்ன நிதீயத்தே அஸ்மின் நிதானம் ஆசிரயா எல்லாம் இதை சார்ந்திருக்கிறது என்று அர்த்தம் மேலான சார்புடையவனாக இருக்கிறான் நம்மெல்லாம் நம்முடைய தாய் தந்தையர்களை சார்ந்திருந்தோம் நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய தாய் தந்தையை சார்ந்து இருந்தார்கள் இப்படி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்றைக்கும் மூலப்பொருளான மெய்ப்பொருளை சார்ந்தே இருக்கிறது பரம் நிதானம் தொம் அவ்யஹா நீ மாறாதவன் குறைவுபடாதவன் தர்ம கோப்தா என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய அறத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கிறாய் இறைவன் நாம் தவறு செய்தாலும் நம்மை நல்ல வழிக்கு வருகின்ற தன்மையை உண்டு பண்ணித்தான் தீருகிறான் உலகத்தில் எப்படியெல்லாமோ தவறு செய்தவர்கள் காலப்போக்கில் ஒரு பல பிறவிகளையாவது திருந்தித்தான் அமைகிறார்கள் ஆகவே இந்த இயற்கையின் நியதியை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் இறைவன் நெருப்பை தொட்டால் சுடும் முதுமை என்பதை அடைந்தால் எல்லோரும் இறந்துதான் ஆக வேண்டும் முதுமையல்ல இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு அம்சங்கள் ஒரு அறத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அந்த அறத்தின் உண்மையான தன்மையை நம்மால் உணர முடியாது இதுக்கு பேர் தர்ம சூக்மம்னு பேர் ஆக சாஸ்வதமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலே என்றைக்கும் நிலை பெற்றிருக்கின்ற அறத்திற்கு கோப்தா அப்படின்னு சொன்னால் புரொடக்டர் அப்படின்னு அர்த்தம் பாதுகாக்கின்றவன் அர்த்தம் ஆக இந்த உலகத்துல என்னைக்கும் யாரும் பொய் சொல்லக்கூடாது அந்த மாதிரி அறம் அதுதான் சாஸ்வத தர்மம்னு பேர் பொய் சொன்னா அதுக்குள்ள தண்டனை இப்போ பின்னால கண்டிப்பா வரதான் போகிறது நிறைய பேருக்கு அந்த உண்மைதான் விளங்கறது இல்லை அதாவது இன்னைக்கு நல்லது பண்ணா இன்னைக்கே அந்த நல்லதோட பயன் கிடைக்காது காலப்போக்கில் அதுக்கு பயன் கிடைக்கும் ஒரு எண்ணம் எல்லோருக்கும் தேவை அதே மாதிரி தவறு செய்தா இன்றைக்கு சுகமா இருக்கலாம் பின்னால் மிகவும் துன்பப்படுவோம் என்பதை யாரும் உணர்வதில்லை ஆனால் அது நிலையான ஒரு அறம் அவரவர்களுக்கு அன்றைக்கு அது புரிவதில்லை வாழ்க்கையின் பிற்பகுதியில்தான் பெரும்பாலானவர்கள் உணர்கிறார்கள் ஆக வாழ்க்கையின் பிற்காலத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுதே அதற்கு நன்றாக இருப்பதற்கான செயல்களை செய்யத்தான் வேண்டும் ஆகவே இந்த ஒரு அறச் செயல்களை பாதுகாக்கின்ற ஒரு தன்மையாக இறைவன் இருக்கின்றார் நாம் அரத்தை மீறினாலும் காலப்போக்கில் நாமே அதை உணர்ந்து அந்த அறத்திற்கு வந்து விடுவோம் அதனால்தான் அதுக்கு சாஸ்வத தர்மம் என்று பெயர் சனாதன தர்மம் என்பதைத்தான் இங்கே சாஸ்வத தர்மம் என்கிறார் ஆ சாஸ்வத தர்மத்தை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுறான் அர்ஜுனன் பகவானை பார்த்த அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இது சனாதனஸ்துவம் நீ யாண்டும் இருக்கின்றவன் சனாதனம்னு சொன்ன சதாதனம் அந்த தா வந்து நாவா மாறி இருக்கு நேற்றைய என்பதற்கு ஹஸ்தன நாளைய என்பதற்கு ஸ்வஸ்தன அந்த தனங்கறத ஒரு பிரத்தியம் அதை சேர்க்கிறோம் ஒரு விகதி மாதிரி அதே மாதிரி இங்க அத்தியதன அப்படின்னா இன்றையன்னு அர்த்தம் சதா தனம் எப்பவும் இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுதான் சனாதனம் அங்க முதல்ல சாஸ்வத தர்மம்னு சொன்னார் இங்க நீ சாஸ்வத்கிறத சனாதனஹாங்கிறார் சாஸ்வத தர்மாங்கிறது தனியா இருக்கு சனாதனஹாங்க இருக்கு ஆகா நீ உன்னுடைய அறமும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கிறது நீயும் என்றும் நிலைத்திருக்கிறாய் அந்த அறத்தை பாதுகாக்கின்றவன் எப்பொழுதும் இருக்கிறான் அவன் நிலையானவன் சனாதனஹாத்வம் சனாதனஹா புருஷா புருஷகான்னு சொன்ன எப்பொழுதும் இருக்கின்ற தூய உணர்வாக இருக்கிறாய் அதான் அதனுடைய அர்த்தம் புருஷகன்னா இந்த உடலிலே வெளிப்படுகின்ற உணர்வாக இருக்கிறாய் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உணர்வாக இருந்த இந்த உடலிலே வெளிப்படுகின்ற உணர்வாக இருக்கிறாய் எங்கும் ஆகாயம் நிறைந்திருந்த கட்டடத்திற்குள்ளும் பாத்திரத்திற்குள்ளும் ஆகாயம் விளங்குவது போல வெளிப்படுவது போல இவ்வுடலிலே உணரப்படுகிறாய் அப்படிங்கிறது கருத்து மேமதா என்னுடைய இந்த அபிப்பிராயம் என்னுடைய கருத்து அவனுடைய கருத்து ஏற்கனவே அந்த சம்ஸ்காரங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் மகான்களோடு தொடர்பு கொண்டதினாலே ஏற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் அது இப்போ அர்ஜுனனுக்கு தெளிவாக பகவான் கண்ணை கொடுத்து விஸ்வரூபத்தை காட்டி அருளும் பொழுது நன்றாக வெளிப்படுகிறது எனவே இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கிறான் அர்ஜுனன் அதை மீண்டும் ஒரு சொல்லி இன்றைய கற்பவே கற்போம் நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்